பாடம் அறுபத்தி ஒன்பது தொழுது கொண்டிருக்கும் ஒருவரின் முதுகின் மீது அசுத்தமான பொருட்களோ அல்லது இறந்து பிராணிகளோ போடப்படுமானால் அதனால் அவரது தொழுகை வீணாகிவிடுவதில்லை இபன் உமர் அவர்கள் தொழுகையில் நிற்கும் தமது ஆடையில் இரத்தம் இருப்பதை கண்டுவிடுவார்கள் ஆனால் தொழுகையில் இருந்தவாறே அந்த ஆடையை மாற்றி வைத்துவிட்டு தமது தொழுகையை தொடர்வார்கள் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது தமது ஆடையில் இரத்தமோ அல்லது இந்திரியமோ இருக்க கண்டாலோ அல்லது தாம் கிபிலாவுடைய திசையை விட்டுவிட்டு வேறு திசையில் தொழுவதாக கண்டாலோ அல்லது தயணம் செய்து தொழுது கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் தண்ணீர் கிடைத்து விட்டாலோ தொழுகையை திருப்பி தொழ வேண்டியதில்லை என இபினுல் முசையிப் ஷாபி கூறியுள்ளார்கள்